ஸ்ரீ விக்னேஸ்வராய நமஹ ரம் கணபதே சுவாஹா ஓம் க்ளீம் சௌஹா வதவதாக்வாதி ஸ்வாஹா வணக்கம் அனுபவ ஜோதிடம் டாட் காம் வெப்சைட்டு பார்த்துருப்பீங்க படிச்சிருக்கலாம் சிலது பிடிச்சிருக்கலாம் பலதும் பிடிக்காமையும் இருக்கலாம் இந்த அனுபவ ஜோதிடம் இந்த கான்செப்டே வந்து எப்படின்னா ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்குது அது இருந்தால் மட்டும் போதாது அதுக்குண்டான பலன் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கணும் இப்போ ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் வந்து வலிமையுடன் உட்கார்ந்துருக்கா இல்லையா அந்த கிரகம் அந்த ஜாதகருடைய லக்னத்துக்கு நல்லதை செய்யுமா செய்யாதா இதை நிர்ணயிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விதிகள் இருக்குது ஆனால் அனுபவத்தில் பார்க்கும்போது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இப்போ இந்த அனுபவ ஜோதிடம் என்பது ஒரு பதினெட்டு வயசு கடந்தவர்கள் விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வேலை செய்திருக்கும் ஆனால் இந்த குழந்தைகள் ஜாதகம் என்று பார்க்கும்போது அங்கே வந்து கொஞ்சம் சிக்கல் வருது அதாவது அந்த குழந்தைக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடந்து முடியணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினெட்டு வருஷம் ஆகணும் அட் த சேம் டைம் அந்த குழந்த பிறந்ததுமே அந்த ஜாதகம் வந்து அதை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் வந்து தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிச்சிடுது அதை வச்சு நாம் வந்து அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி உக்காந்துருக்கு எந்த கிரகத்தினுடைய பலம் எவ்வளோ இதை வந்து நாம் அசஸ் பண்ண முடியும் இப்போ உதாரணமாக இப்போ நான்காம் இடத்துல சனி இருக்குது சனி இருந்தால் என்ன தாயார் தாயார் வந்து அவங்களுக்கு ஏதாவது இந்த கால் நரம்பு ஆசனம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது வந்ததா இல்லை அவங்க வந்து ஏதாவது பழைய வீட்டுக்கு ஏதாவது குடி போனாங்களா இந்த மாதிரி சில சூசகங்களை வைத்து நாம் வந்து குழந்தைகள் ஜாதகத்தை கூட அசஸ் பண்ணலாம் இதுக்கு பேர் தான் வந்து அனுபவ ஜோதிடம் இந்த அனுபவ ஜோதிடம் டாட் காமுக்கும் மற்ற வெப்சைட்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் இது தான் மற்ற வெப்சைட்ஸ்லாம் வந்து நாடி ஜோதிடம் இப்படி சொல்லுது சுகர் நாடி இப்படி சொல்லுது காகபுஜண்டர் இப்படி சொன்னார் இப்படி அவங்க வந்து ரப்சர் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க நாம் வந்து ஜாதகர் என்ன சொல்கிறார் அதை தான் நாம் வந்து அடிப்படையாக வச்சுக்கிறோம் இப்போது உதாரணமாக எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இதை செவ்வா தோஷம் இருக்கா இல்லையா அதை டிசைட் பண்ணுறதுக்கு பல ஆயிரக்கணக்கான விதிகள் இருக்குது ஆனாலும் அந்த செவ்வா தோஷத்தினுடைய எஃபெக்டை வந்து டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அட் த சேம் டைம் ஒரு ஜாதகர் நினச்சா அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் டிசைட் பண்ணலாம் இப்போது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் வயிற்றுல எரிச்சல் விபத்து தீ விபத்து கோபம் இப்படி அந்த சிம்டம்ஸ் வந்து அந்த ஜாதகரில் இருக்குன்னா அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வேலை செய்திருக்காருன்னு அர்த்தம் இது வந்து பலன் சொல்லக்கூடிய விதத்தில் மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அடுத்தது வந்து இந்த பரிகாரம் இந்த பரிகாரங்கிறது வந்து பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு பெரிய நெட்ஒர்க்கு கோமம் யாகம் பூஜை பரிகார பூஜை இப்படி நிறைய நடக்குது இப்போது இந்த சம்பிரதாய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்களை சொல்கிறவங்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க தோஷம் போயே போச்சு நீங்கள் பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும் இது வந்து லாஜிக் வதைக்குது இப்போது கிரகம் என்பது கடவுளுடைய படைப்பு நீங்கள் வந்து ஒரு கிரகத்தினுடைய செயல்பாட்டை தடுத்து நிறுத்த முடிந்தால் நீங்கள் வந்து கடவுளையை தடுத்து நிறுத்துன மாதிரி தானே நீங்கள் வந்து லாஜிக் உதைக்குது ஆனால் நம்ம நவீன பரிகாரங்கள் இந்த நவீன பரிகாரங்களுடைய நோக்கம் என்னென்னா கடவுளை மதித்தல் கடவுளுடைய படைப்பான கிரகங்களை வேலை செய்ய அனுமதித்தல் இப்போது இந்த காலமுங்கிறது ஒரு பைப்லைன் அந்த பைப்லைனில் வந்து நல்லது கெட்டது நல்லது கெட்டது எல்லாம் வந்து பேக் பண்ணி விட்டுருப்பார் கடவுள் இப்போது ஒரு கெட்ட விஷயம் அந்த கெட்ட விஷயம் நடந்த பிறகு தான் அது பின்னாடி இருக்கிற நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் வந்து இந்த சம்பிரதாய பரிகாரங்கள் இருக்குது சம்பிரதாய பரிகாரங்கள்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது எந்த கிரகம் கெட்டு கிடக்கு அந்த கிரகத்துக்குரிய அதிதேவதை யார் அந்த அதி பூ எது அந்த அதிதேவதைக்குரிய நிறம் எது அந்த அதிதேவதைக்குரிய ஹோரை இப்படியெல்லாம் பார்த்து அந்த தேவதைக்கு பூஜை பண்ணுறது அதுதான் வந்து சம்பிரதாய பரிகாரம் அதே போல் தானம் கொடுக்க சொல்லுவாங்க இப்போ குரு சரியில்லை சொர்ணதானம் எத்தனை பேரால் சொர்ணதானம் பண்ண முடியும் அதேபோல் கோதானம் எத்தனை பேரால் கோதானம் பண்ண முடியும் இப்படி போகுது இந்த நவீன பரிகாரங்கள் நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு கிரகம் அந்த கிரகத்தினுடைய பலன்கிறது வந்து புல்லெட் மாதிரி ஒரு புல்லெட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு துப்பாக்கியிலருந்து வெளியே வந்துருச்சு அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது இருக்கிற சாய்ஸ் என்ன அந்த மைக்ரோ செகண்ட் கேப்பில் அந்த குண்டை நீங்கள் வந்து நெத்தியில் வாங்கிக்கிறதா தலையில் வாங்கிக்கிறதா தோளில் வாங்கிக்கிறதா இதை வேணும்னா நீங்கள் டிசைட் பண்ணலாம் அதுக்குண்டான சாய்ஸ் இருக்குது அடுத்தது இந்த நவீன பரிகாரங்களுக்கு அடிப்படை என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஜாதகமும் நூறு யோக ஜாதகமும் கிடையாது அதே போல் நூறு ஜாதகமும் கிடையாது இப்போ நாம் வந்து அனுபவத்தில் பார்க்குறோம் இப்போது மொத்தம் வந்து ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களில் ஒரு ஜாதகத்தில் எட்டு கிரகம் கெட்டு கிடக்கும் ஒரே ஒரு கிரகம் அது கூட வந்து இன்டென்ஷிப் கேரளில் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த ஜாதகர் எந்த கிரகம் வந்து அவருக்கு நல்ல நல்லதாக செய்யணுமோ அந்த கிரகத்தினுடைய வழியில் போய்கிட்டு இருப்பார் அதனால் ஹிமேபி சேஃப் ஹிமேபி சக்ஸஸ்ஃபுல் இதே வந்து இன்னொரு வகையாக இருக்குது ஜாதகத்தில் எட்டு கிரகம் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு கிரகம் வந்து லேசாக அடி வாங்கியிருக்கும் ஆனால் அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்னா எந்த கிரகம் கெட்டு கிடக்கும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இது ஒரு சிக்கல் இப்போ நாம் வந்து அனுபவ ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோன்னா ஐயா உன் ஜாதகத்தில் இந்தந்த கிரகமெல்லாம் கட்டு கிடக்கு இந்த கிரகம்தான் நல்லா இருக்குது இந்த கிரக காரகத்துவத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கும் அங்கே வந்து ஃபிஃப்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிருக்கு ஒரு மீன் அந்த மீன் வந்து தண்ணியில் இருக்குது தண்ணியில் இருந்தால் அதுக்கு டைஃபாய்டு வர்றதில்லை மலேரியா வர்றதில்லை சைனஸ் வர்றதில்ல ஆஸ்மாக வர்றதில்லை ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது அதனால் நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ உங்கள் ஜாதகம் உங்களை எப்படி வாழச் சொல்லியிருக்கும் அப்படி வாழுங்க இதுதான் வந்து நவீன பரிகாரங்களுடைய ஆரம்ப சூத்திரம் அதே போல் இந்த கிரக பலம் இந்த கிரகபலங்கிறது வந்து எப்படின்னா ஏற்கனவே சொன்னேன் எல்லா ஜாதகத்துலேயுமே வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் பலகீனப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு வகையில் பலப்பட்டிருக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு பாவங்கள் இப்போ பன்னெண்டு பாவங்களில் எல்லா பாவங்களும் ஒரு வகையில் பலவீனப்பட்டிருக்கோம் ஒரு வகையில் பலப்பட்டிருக்கோம் இப்போது உதாரணமாக இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்போது அஞ்சாம் இடம் அஞ்சாமிடம் என்பது புத்தி புத்திர பூர்வ புண்ணியஸ்தானம் இப்போது எம்ஜிஆரை வந்து பெரிய அறிவாளி அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதே போல் பெரிய அவருக்கு வந்து வாரிசுங்கிறது இல்லை இப்போ அவர் வந்து சே சினிமாவில் பாடின எல்லா பாட்டுமே வந்து மெட்டீரியலைஸ் ஆச்சு ஆனால் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான்னு பாடினார் அந்த ஒரு ஐட்டம் மட்டும் மெட்டீரியலைஸ் ஆகலை இந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பெயர் புகழை காட்டக்கூடிய ஸ்தானம் இப்போது இம்ஜிஆருடைய விஷயத்தில் வந்து அந்த அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து புத்திரஸ்தானமாக வேலை செய்யலை புத்திஸ்தானமாக வேலை செய்யலை ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானமாக வேலை செய்தது அதே போல் அவருக்கு வந்து ஊலக அளவில் பெயரையும் புகழையும் அள்ளி தந்தது இப்போ இதுக்கு வந்து இன்னொரு இதுக்கு காண்ட்ராடிக்ஷன் இப்போ வந்து டாக்டர் கலைஞர் இப்போ அவர் வந்து அவர் அவர் ஒரு மேதை அவர் ஒரு நிர்வாக புலி என்பதை கடுமையாக விமர்சிக்கிறவங்க கூட ஏற்றுக்குவான் ஆனால் கலைஞருடைய விஷயத்தில் அந்த புத்திரஸ்தானம் அந்த ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானமாக ஒர்க் அவுட் ஆச்சு அவருக்கு வந்து புத்திர வாக்கியம் கிடைச்சது ஆசீர்வதிக்கும் போது புத்திர பௌத்திராதி பிராப்திட ஸ்டூ அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞர் வந்து பிள்ளைகள் பேரன்கள் கொள்ளுப்பேரன் எல்லாமே பார்த்துக்கிட்டு ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்து அவப்பெயர் அவப்பெயர் என்பது வீண் சுமக்கிறதுங்கிறது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த பாவமும் ஹ்ரட் பர்சன்ட் ப்ரூஃப்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை அதே போல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாசம் பண்ணக்கூடியதாகவும் இருக்காது இப்போ வந்து இந்த புருட்டு பிச்சைக்காரர்களை பார்த்துருப்பீங்க ஆள் வந்து ரொம்ப அக்கோடாக இருப்பான் கண் இருக்காது ஆனால் அவனுடைய குரல் வந்து தேன் மாதிரி ஒலிப்பேன் இப்போது இந்த விஷயத்தில் வந்து எம்ஜிஆருடைய உதாரணத்தை மறுபடியும் சொல்கிறேன் இப்போது எம்ஜிஆருடைய குரல் வந்து வெண்கல மாதிரி ஒலிக்கும் கணீர் கணீர்னு ஒலிக்கும் அப்படி ஒலிச்சிக்கிட்டு இருந்த வரைக்கும் அவருடைய பேச்சுக்கு பெருசாக மதிப்பு ஏற்படலாம் எப்போ வந்து எம் அவருடைய தொண்டையில் சொல்கிறாரோ எப்போ அவருடைய குரல் பாதிக்கப்படுதோ அங்கேருந்து அவருடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கிறது இப்படி இது இந்த நவீன பரிகாரங்கள் என்பதே இது வந்து என்னுடைய கண்டுபிடிப்பு என்று நான் மார்த்தட்டி முடியாது ஏன்னா பலருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து எதேச்சியாகவும் தெய்வாதீனமாகவும் அவர்களுடைய பூர்வ புண்ணியத்தின் காரணமாகவோ இதெல்லாம் வந்து நடந்துருக்கு நான் அதை வச்சு அதுக்குண்டான அடிப்படை அதுக்குண்டான ஜோதிட அடிப்படையை நான் வந்து டீ கோட் பண்ணி அதை தான் நான் வந்து நவீன பரிகாரங்களாக கொடுக்குறேன் இப்போது செவ்வாய் தோஷம் விபத்து உறுதி இப்போது சம்பிரதாய பரிகாரம் என்ன சொல்லுது நீ யாகம் பண்ணு கோமம் பண்ணு இப்போ யாகம் ஹோமம்னால் என்ன நெருப்பை வளர்க்குறாங்க அதில் வந்து விலை உயர்ந்த பொருட்களை போட்டு சாம்பலாக்குறாங்க அந்த வகையில் வந்து இது இந்த செவ்வாய் தோஷத்துக்கு சரியாக போகுது அது அதுவும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு விலை மதிப்புள்ள அந்த நெருப்பில் போடுறீங்க அது அங்கே வேலை செய்யும் இப்போ உதாரணமாக இப்போ ஒரு ஆயிரம் கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி சிக்கலில் இருக்குது அந்த சிக்கல் அவிழணும் அதுக்கு நான் வந்து ஹோமம் பண்ணுறேன் அந்த ஹோமத்தில் வந்து நான் குறைஞ்சபட்சம் நூறு கோடி ரூபா மதிப்புள்ள பொருட்களை போடணும் அப்போ தான் வந்து அந்த கிரகத்தினுடைய வேக்குவம் குறையும் இப்போது நம்ம நவீன பரிகாரத்தில் என்ன சொல்கிறோன்னா இப்போ உனக்கு செவ்வாய் சரியில்லையா செவ்வாய் தோஷமா உனக்கு ரத்தம் எரிச்சல் கோபம் உஷ்ணம் இது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா ரத்த தானம் செய் அவ்வளோதான் இப்போது எங்கேயோ உச்சி வெயிலில் நேஷ்னல் ஹைவேயில் நட்டநடு ராத்திரியில் எப்போ நடக்குமோ தெரியாமல் விபத்து நடந்து ரத்த சேதம் நடக்கிறதை விட நாமளே ப்ளட் பேங்குக்கு போய் ஏசியில் உக்காந்துக்கிட்டு ஃபார்மில் கையெழுத்தை போட்டு உள்ளார போய் அதால்ட்டாக படுத்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக இரத்த தானம் பண்ணலாம் இதுதான் வந்து இந்த நவீன பரிகாரத்தினுடைய அடிப்படை இதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் இப்போது வோல்டேஜ் இந்த கிரகபலங்கிறது வோல்டேஜ் மாதிரி இப்போது வோல்டேஜ் வந்து ஹெவியாக இருக்குது பிரச்சனையே கிடையாது நீங்கள் மிக்ஸி போட்டுக்கலாம் கிரைண்டர் போட்டுக்கலாம் ஃபேன் போட்டுக்கலாம் ஏசி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இப்போது குருபலம் ஒரு ஜாதகத்தில் குரு அம்சமாக இருக்கார் நல்ல சுபபலனாக சுபராஜி நல்லாவே இருக்கார் அப்போ வந்து என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து குடும்பத்துடைய பொருளாதார உயரும் நல்ல கல்வி அதே போல் நல்ல வேலைவாய்ப்பு காலாகாலத்தில் கல்யாணம் சுமூகமான தாம்பத்தியம் குழந்தை பிறப்பு எல்லாமே அசால்ட்டாக நடக்கும் சப்போஸ் அந்த குரு ஒரு ஐம்பது சதவீதம் தான் வலிமை பெற்றிருக்கிறார் அப்படின்னு வைங்க அப்போ என்னாகும் குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பமாக இருக்கும் ஆனால் பையன் நல்லா படிச்சுட்டு பையனுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் கல்யாணமாகாது கல்யாணமாகும் ஆனால் மனைவியோடு தகராறு ஃபேமிலி கோர்ட்டு மகிழா ஸ்டேஷன் அலைஞ்சிக்கிட்டு கிடப்பான் சரி மனைவியும் நல்லவளாக இருக்கா ரெண்டு பேரும் சுமூகமாக தான் குடும்பம் நடத்துகிறாய்ங்க ஆனால் குழந்த பிறப்பு இருக்கார் இல்லை குழந்த பிறக்கும் பிறந்த உடனே இவருக்கு வேலை போயிடும் இப்படி நடக்குது இதுதான் வந்து வோல்டேஜ் ப்ராப்ளம் இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த கிரகத்தினுடைய பலம் குறைவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகங்களை வரிசையாக எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு உங்களுடைய சூழலுக்கு உங்களுடைய சைக்காலஜிக்கு அந்த காரகங்களில் எது இல்லாமல் வாழ முடியாதோ அதை வந்து லெஃப்ட் சைடு போட்டுக்கோங்க எது இல்லைன்னாலும் பரவாயில்லையோ அதை வந்து ரைட் சைடு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறதையெல்லாம் விட்டு தொலைங்க இந்த குருவே எடுத்துக்கணும் குரு சுவர்ணக்காரகன் இப்போ வந்து முப்பது சவர நகை போட்டுக்கிட்டு இருக்காங்க முப்பது சவர நகை ரெடியாக இருக்குது கல்யாணத்துக்கு ஆனால் வரண் மட்டும் தகையாது குடும்பத்துக்கு எப்போ ஒரு கஷ்டம் வந்து அந்த முப்பது நகையை எடுத்துகிட்டு போய் பிளட்சி பண்ணுவோம் பிளட்சி பண்ணதுமே வந்து அலைன் செட் ஆகும் இப்படி போயிட்டுருக்கோம் லைஃபு இதுதான் வந்து இந்த நவீன பரிகாரங்களுக்கு அடிப்படை இப்போ இதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் இப்போ ஜாதகங்கிறது வந்து டூ இன் இப்படி பார்த்தா டெபிட் கார்டு அப்படி பார்த்தா க்ரெடிட் கார்டு நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கிரக பலத்தினுடைய ஜூரிஸ் டிக்ஷனில் என்ற மனைமே பொன் செய்ய மாதிரி வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து டெபிட் கார்டாக வேலை செய்யும் இப்போ சப்போஸ் வந்து வாத்தியார் ஏதோ படத்தில் பாடினார் உலகம் பிறந்தது அப்படி நீங்கள் வந்து உலகம் பிறந்தது எனக்காக இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்காக இப்படி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நீங்கள் அப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஜாதகமே கிரெடிட் கார்டாக மாறுது இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ வந்து என் டி ராமராவ் வந்து கலை உலகத்தில் ஒரு அன்க்ரவுண்டு கிங் அவருக்கு வந்து எதிர்ப்புங்கிறதோ சவாலுங்கிறதோ எதுவுமே கிடையாது ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வர்றார் அரசியலுக்கு வந்து ஒன்பது மாதத்தில் ஆட்சியை பிடிக்கிறார் உடனே பைபாஸ் பண்ணுறாங்க குரு என்றால் அரசியல் குரு என்றால் இதயம் இப்படி போயிட்டுருக்கோம் இதுதான் வந்து இந்த நவீன பரிகாரங்களுக்கு அடிப்படை அனுபவ ஜோதிடத்துக்கு அடிப்படை இதில் வந்து ஏதாவது குற்றம் குறைகள் ஏதாவது லாஜிக் உதைக்கிறது இல்லை பகுத்தறிக்கி ஒவ்வாத அம்சங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமா நீங்கள் வந்து ஃபீட்பேக் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, என்னுடைய மெயில் சுவாமி செவன் எயிட் சிக்ஸ் செவன் வலைதளத்தின் முகவரி டப்ளியூ நன்றி வணக்கம் சித்துரில் இருந்து முருகேசன்